ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் அப்ப இப்பொழுது நம்ம வந்து பார்க்க இருக்கின்ற வகுப்பு பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஆத்ம போதம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து விசாரம் பண்ண போறோம் இப்ப இந்த நூலில் வந்து பகவான் ஆதிசங்கரர் வந்து நம்முடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்க போகிறார் சுயஸ்வரூபத்தை ஆன்மாவை ஆத்மாவை காட்டி கொடுக்க போகிறார் இப்போ முதல் ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படிங்கறது முதல் ஸ்லோகம் தபோபிகி சீன பாபானாம் சாந்தான வீத்தராக்கினாம் அயமாத்ம போதோ விதீயே இப்போ இந்த மந்திரம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப தவங்கள் செய்ததின் விளைவாக அவர்கள் செய்த பாவங்களை தவிர்த்தவர்களாக மனதிலே அமைதி அடைந்தவர்களாகவும் உலக விஷயங்களிலே விஷய சுகங்களிலே ஆசைகள் இல்லாதவர்களாகவும் பிற பிறப்பு சூழல்களிலிருந்து விடுபட விரும்ப வேண்டும் என்ற மோட்சத்தின் மீது ஆசை உள்ள முமுச்சுவாகவும் இருக்கின்றவர்களுக்காக இந்த ஆத்ம போதம் சொல்லப்படுகிறது என்று முதல் ஸ்லோகத்திலே இந்த ஆத்ம போதம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொல்றார் அதாவது தபோபிகி அப்படின்னா தவங்களால் சீன பாபானாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார் சீன பாபானாம் அப்படின்னா அந்த பாவங்கள் நசிந்து போக வேண்டும் என்று விரும்பியவர்களால் சாந்தானாம் அமைதியான மனம் உடையவர்களால் பீத்தராகினாம் பற்றவர்களாக மற்ற விஷய சுகபோகங்களின் மீது பற்று இல்லாதவர்களாக இருக்கின்ற முமுச்சுனாம் முமுச்சுக்களுக்காக முமுச்சுக்கள்னா யாரு மோட்சத்தின் மீது இச்சை கொண்ட முமுச்சுக்களுக்காக இந்த ஆத்ம போதம் என்ற நூல் இங்கு கூறப்படுகிறது என்று சொல்கிறார் முதல் முதல் சொல்லக்கூடிய ஸ்லோகத்திலே இந்த ஆத்ம போதம்னா சொல்கிறோம் இந்த ஆத்மான்னா என்ன போதம்னா என்ன அப்படிங்கறத சொல்ல வரார் இப்போ ஆத்ம போதம் அப்படிங்கிற தலைப்புல என்ன புரிந்து கொள்ளணும் போதம்னா ஞானம்னு அர்த்தம் ஆத்ம ஞானத்தை பற்றி இங்கு பேச வருகிறார் அதுதான் இங்க முக்கிய விஷயம் ஆனா அந்த ஆத்ம ஞானத்தை வந்து யாருக்கு சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்த்தா தவங்கள் செய்தவர்கள் இந்த மாதிரி பாதையில முன்னேற வேண்டும் இது மாதிரி ஒரு உயரிய விஷயம் இருக்கு அப்படின்னு இதை தெரிந்து கொள்வதற்காக தவ வாழ்க்கை பாவங்களை அளித்தவர்களுக்கும் அமைதியான மனநிலை உடையவர்களுக்கும் பற்றவர்களுக்கும் மோட்சத்தின் மீது இச்சை உள்ள முமுட்சுக்களுக்கு இந்த ஆத்மபோதம் என்ற நூல் கூறப்படுகிறது என்று சொல்றார் அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அதுதான் தபோபிகி ஹீன பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம் முமுட்சு அயமாத்ம போதோ வித்தியதின் தன்னை அந்த ஆத்மாவாக அந்த ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களுக்காக இந்த ஆத்ம போதம் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார் இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இறுதியில ஒரு கட்டம் வரும் அது என்ன அப்படின்னா அதுதான் மரணம் இப்ப எல்லாரும் எல்லா வாழ்க்கையும் எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவித்து வாழ்ந்தாலும் கூட இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிறப்பு எப்படி இருக்குதோ அது மாதிரி அவனுக்கு இறப்பு என்பதும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இப்ப அது இறப்புங்கிற ஒரு கட்டத்திலிருந்து யாருமே இந்த பிறப்பில் வந்தவங்க தப்பிக்கவே முடியாது அது எதுவாக இருந்தாலும் சரி மனிதர்கள் மட்டுமல்ல படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எதுவாக இருந்தாலும் பிறப்பு என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டா இறப்பு என்ற ஒரு மரண சம்பவத்தை சந்திக்கின்ற கட்டம் வந்து சேரும் அப்போ பொதுவாக இப்ப நம்ம வாழ்க்கையில நடைமுறைகள் எல்லாம் பார்க்கிறோம் நிறைய விஷயங்களை நம்ம அனுபவத்துல பாக்குறோம் இப்போ தெருவில் போகும்போது ஒருவனை வந்து வேகமா ஒரு வண்டி இடிச்சு தள்ளிட்டு போன கூட அந்த வாகனத்திலிருந்து மயிரளையில் உயிர் தப்பியவன் கூட அந்த கன நேரத்தில் தப்பித்து விட்டாலும் கூட இறுதியில் அவனுக்கு வருகின்ற மரணத்திலிருந்து அவன் தப்பிக்க முடியாது தற்காலிகமான அந்த மரணத்திலிருந்து அவன் தப்பித்து விட்டாலும் கூட இறுதியில் வருகின்ற மரணம் நிச்சயமாக வந்தே தீரும் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடைமுறை உண்மை என்பதாக நம்ம பார்க்கிறோம் அப்புறம் வாழ்க்கையில ஒன்றை மிகவும் எதிர்பார்த்து அது கிடைக்காமல் அழுத்து போய் இறந்து விடலாமா இறந்து போகலாமா என்று எண்ணியவனுக்கு கூட அந்த நிலையிலேயே அந்த தற்கொலை மனதை தூண்டி அந்த மரணத்தை அது உண்டாக்கி விடுகின்றது அது மாதிரியே தான் மிகவும் நேசித்தவர்கள் இறந்ததும் அவரது உயிரற்ற உடலை பார்க்கும் போதும் கூட தனக்கும் இது போன்ற ஒரு நாள் மரணம் வரும் என்பதை தெரிந்து கொண்ட ஒவ்வொருவர்களுக்கும் மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது இப்ப இந்த எண்ணம் இந்த மரணம் மரணம் வரப்போகின்றது மரணத்தை பார்க்கின்றேன் நிறைய மரண சம்பவங்கள் நிகழ்கின்றது என்ற இந்த எண்ணம் வருவதற்கு இதுதான் தகுதி என்று ஏதும் கிடையாது அப்படி வரும்போது மரணத்தை பற்றி அவனுக்குள் உதிக்கும் எண்ணங்கள் மட்டுமே அவரவர்களுக்கு ஏற்ப வகை வகையாக மாறி காணப்படுகின்றது எல்லோருக்குமே வந்து ஆரம்பம் பிறப்பு என்றாலும் அவனை மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் அவனுக்கு ஒரு வரக்கூடிய அவனது இறப்பு மட்டும்தான் என்று எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்றார் ஏனென்றால் வாழ்வைழ்ாங்கு வாழ்ந்து வேண்டியது அனைத்தையும் பெற்றவனுக்கு கூட மரணம் என்பது தவிர்க்க முடியாதது அதே போல வாழ்க்கையை வாழ தெரியாமல் தவித்து கொண்டு சம்பாதிக்க தெரியாமல் இருப்பதையும் இழந்து இன்னும் என்ன செய்வது என்று தெரியாமல் இறப்பது ஒன்றுதான் தனக்கு ஒரே விடுதலை என்று அந்த இறுதி நிலைக்கு தள்ளப்பட்டவனுக்கும் கூட மரணம் என்பது வருகின்றது ஆக அனைவருமே மரணத்தை வாழ்க்கையின் உறுதியான ஒரு முடிவு என்றே பார்க்கின்றனர் ஆனால் இறப்பை பற்றி தீவிரமாக யோசிப்பவனுக்கு தான் அது பிறப்பின் மறுபக்கம் என்று தெரிகிறது இப்ப சராசரி மனிதன் வந்து இறப்பை எப்படி பார்க்கிறான் இந்த உடல் சார்ந்து அந்த இறப்பை அவன் பார்க்கிறான் ஆனா இங்க ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த வந்து போகின்ற உடலை கண்டு அவர்கள் தயங்குவதில்லை மரணத்தை கண்டு பயப்படுவதில்லை அதாவது பிறந்தால் இறப்பது நிச்சயம் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனா எதன் அடிப்படையிலே அப்படின்னா இந்த உடல் அடிப்படையிலே ஒரு பிறப்பு என்று வந்துவிட்டால் அதற்கு இறப்பு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது அப்படி யோசிப்பவனுக்கு மட்டும்தான் பிறப்பதால் நிச்சயம் வரும் இறப்பு என்ற ஒரு பிற பிறப்பு சூழலில் சிக்காமல் இருப்பது எப்படி அதற்கு என்ன வழி என்ற எண்ணமும் கூடவே வருகின்றது அப்போ இங்கு பிறவா பெருநிலை அதாவது ஒரு மனிதன் வந்து இறப்பை நோக்கி போகிறான் ஒவ்வொரு மனிதனும் இறப்பை நோக்கி போகிறான் இறுதியில் இந்த உடலை விட்டுவிட்டு இறந்து விடுகின்றான் ஆனால் அவன் இறக்காத ஒரு நிலை இருக்கிறது அதாவது பிற பிறப்பு சூழலில் இருந்து விடுபடக்கூடிய பிறவா பெருநிலை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி ஒரு தேடுதல் ஒரு ஆர்வம் யாரிடத்திலே உண்டாகுகின்றதோ அவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு சாகா நிலை இருக்குமானால் அதை எப்படி அடைவது என்று உந்துதல் இருக்கின்றது அவர்களைத்தான் இங்கு சாஸ்திரம் முமுச்சு என்று குறிப்பிடுகின்றது இந்த முமுச்சு அப்படிங்கிற வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை என மோட்சத்தின் மீது இச்சை கொண்டவனை முமுச்சு என்று சாஸ்திரம் இங்கு சொல்கிறது அப்போ இந்த ஆத்மபோதம் நூல் யாருக்கு பொருந்தும் இந்த நூலுக்கான அதிகாரி யார் இந்த நூல் யார் கற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா அந்த பிரபா பெருநிலையாகிய மோட்சத்தின் மீது இச்சை கொண்ட முமூச்சுக்காக இந்த ஆத்ம போதத்தை சொல்கிறேன் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்திலேயே பகவான் ஆதிசங்கரர் தெளிவுபடுத்துகிறார் சொல்றார் தபோபிகி ஹீன பாபானாம் சாந்தானாம் வீதராக்கினாம் முமுட்சுநாம பேக்ஷோ அயமாத்ம போதோ வித்தியதே அதாவது விடுதலை பெற வேண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்ற சம்சார சாகரத்திலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற மோட்சத்தின் மீது இச்சை கொண்ட முமுச்சுக்காக இதை நான் கூறுகின்றேன் ஆனால் அப்படிப்பட்ட முமுச்சுடைய நிலை எப்படி இருக்கும் பல்வேறு தவங்கள் செய்ததின் விளைவாகவும் பல பாவங்கள் செய்ததை தவிர்த்தவனாகவும் மனதிலே அமைதி அடைந்தவனாகவும் உலக விசய சுகங்களிலே பற்றி இல்லாதவனாகவும் இந்த பிறப்பு இறப்பு சூழலில் இருந்து விடுபட வேண்டும் என்ற சம்சார சக்கரத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஆசை உடையவனாகவும் இருக்கின்ற மோட்சத்தின் மீது இச்சை கொண்ட முமுச்சுவுக்காக நான் இதை கூறுகின்றேன் என்று பகவான் ஆதிசங்கரர் இந்த முதல் ஸ்லோகத்திலே இந்த நூலினுடைய அதிகாரித்துவத்தை தெளிவுபடுத்துகிறார் அப்போ இறக்காமல் இருப்பதற்கு பிறக்காமல் இருக்க வேண்டும் அது எப்படி என்று யோசித்தவன் முமுச்சு அவன் தான் இந்த நூலை படிப்பதற்கான சாதகம் அப்ப இப்ப நம்ம என்ன புரிந்துக்கணும் இப்ப இத்தனை பிறவிகள் நம்ம எடுத்தோம் பிறப்பு இறப்பு பல்வேறு உடல்கள் இப்படின்னு வந்து வந்து போயிட்டே இருந்தோம் புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் அப்படின்ட்டு எத்தனையோ ஜீவராசிகள்ல நம்ம உடம்பு எடுத்து எடுத்து வந்தோம் அறிவு பரிமாணத்துல ட்ராவல் பண்ணோம் அந்த அறிவு பரிமாணம் எப்படி நம்ம டிராவல் பண்ணோம் ஒரு புல்லா புறக்கும் போது ஒரு அறிவில் இருந்தோம் அப்ப தொடு உணர்வு மட்டும்தான் இருந்தது வேற உணர்வு எதுவும் நமக்கு இல்லை அப்புறம் புழு பூச்சிகள் அப்படின்னு இரண்டு பெற்றோம் அப்புறம் அப்படியே முன்னேறி மூன்று அறிவு நான்கு சொல்லி இப்ப ஆறாம் அறிவு பரிமாணத்திலே மனிதனாக பிறந்திருக்கிறோம் ஆனா இப்படிப்பட்ட மனிதனாகிய நம்மிடத்திலே கொடுக்கப்படுகின்ற அந்த பகுத்தறிவு இருக்கு இல்லையா நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய அந்த பிரத்யேக பகுத்தறிவு தான் இங்க மனிதனை வந்து மகத்தானவனாக மாற்றுகின்றது அப்ப இங்க பகுத்தறிவுங்கிறது எந்த அடிப்படையிலே நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மனம் சார்ந்து புத்திசக்தியின் மேம்பட்ட நிலையை தான் நீங்க நம்ம பகுத்தறிவுன்னு சொல்றோம் ஏன்னா இந்த பகுத்தறிவு புத்திசக்தி எல்லாம் எப்படின்னா அந்த ஆத்மாவினுடைய ரெஃப்ளக்ஷன் தான் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு ஆனா இப்ப ஆத்மா நேரடியாக இதுல சம்பந்தப்படுவதில்லைன்னு நேற்று நம்ம அறிமுக வகுப்புல பார்த்தோம் அதற்கு உதாரணமும் ஆதி சங்கரர் என்ன சொன்னாரு சூரியன் என்னமோ வானத்துல அது பாட்டு சுயம்பிரகாச ஒளியை வீசி கொண்டிருக்கின்றது அதிலிருந்து வருகின்ற சூரிய கதிர்கள் பூமியை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வெளிச்சத்திலே இங்கு ஏகப்பட்ட விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பூமியிலே விவசாய வேலை நடந்து கொண்டிருக்கின்றது பறவைகள் இறை தேட ஓடுகின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் நல்ல காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன கெட்ட காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான கொண்டிருக்கின்ற இந்த செயல் விளைவுகளுக்கு அந்த சூரியன் பொறுப்பாவதில்லை அந்த சூரியன் சம்பந்தப்படுவதில்லை என்று நேற்றைய அறிமுக வகுப்பிலே விளக்கம் கொடுத்தார் இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா அதே விஷயத்தான் இங்க மனம்ங்கிற ஒரு விஷயத்துல பிரதிபிம்பிக்குது ஆத்மாவினுடைய அறிவு பிரகாசம் இங்கு மனதிலே பிரதிபிம்பிக்கின்றது ஆனால் இந்த பிரதிபிம்பம் எங்கிருந்து உண்டாகுது அந்த ஆத்மா இருப்பதினாலே உண்டாகின்றது ஆனால் இந்த ஆத்மாவோ நேரடியாக இந்த விவகாரத்துக்குள்ள வருவது கிடையாது சம்பந்தப்படுவது கிடையாது ஆனால் அங்கு பிரகாசிக்கின்ற அந்த அறிவு இங்கு மனமாகவும் புத்தியாகவும் வெளிப்பட்டு நம்மை இது போன்ற ஆண்மையான தேடுதல்களை மோட்சத்தின் மீது இச்சை உள்ள விருப்பங்களை நிறைவு ஒரு பிரத்யேக புத்தி சக்தியாக பகுத்தறிவு சக்தியாக இங்கு பிரகாசிக்கின்றது அப்ப இந்த பிரகாசம் இந்த ஒளி எதுலிருந்து கிடைக்குதுன்னா அந்த ஆத்மாவிடமிருந்து கிடைக்கிறது அந்த அறிவிடமிருந்து கிடைக்கிறதுங்கிறதுதான் இங்க சாஸ்திரத்துடைய முக்கிய சாராம்சம் அந்த சூரியனுடைய சுயம் பிரகாச ஒளியிலே இங்கு தாமரை மலர்வதும் பறவைகள் இறை தேடுவதும் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றதோ அது அந்த தூய அறிவாகிய ஆத்மாவின் பிரகாசத்தினாலே இங்கு மனம் வெளிப்பட்டு இந்த விவகாரங்களுக்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இப்ப இங்க பிரதிபிம்பம் தானே இந்த மனசு இப்ப இந்த மனசு வந்து பிரதிபிம்பிக்கின்ற உபாதி இருக்கு இல்லையா உடல் இருக்கு இல்லையா அந்த உடல்ல எப்படிப்பட்ட தன்மையில இருக்குதோ அதற்கேற்ற பிரகாசம் தான் இங்க வெளிப்படும் அதுதான் இங்க அறிவு பரிமாணம்னு நம்ம சொல்றோம் அறிவு பரிமாணம்னா என்ன இப்ப புரிகிற மாதிரி உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்ப நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன் என்னுடைய நிழல் வந்து பூமியில விழுவுது அப்ப என்னுடைய நிழலை பார்த்து நான் போய்கிட்டே இருக்கிறேன் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி ஆறு ஓடுது அந்த ஆறுல என்னுடைய நிழல் படுது அப்ப கலங்கம் இல்லாத அந்த தூய நீரிலேயும் என்னுடைய நிழல் படுகிறது சிறிது தூரம் நடந்து போறேன் அங்க வந்து ஒரு சேற்று நீர் இருக்கிறது அது கலங்கிய சேற்று நீர் குட்டை நீர் அந்த நீரிலும் என்னுடைய நிழல் படுகிறது இப்ப என்னுடைய நிழல் வந்து நல்ல நீரிலும் பட்டது கெட்ட நீரிலும் பட்டது ஆனால் அந்த கெட்ட நீரில் பட்டதினாலோ நல்ல நீரில் பட்டதினாலோ நான் தூய்மையாக மாறிவிட்டேன் அல்லது கெடுதலாக மாறிவிட்டேன் அழுக்காக மாறிவிட்டேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா நான் நானாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய நிழல் படுகின்ற விவகாரங்கள் கெட்ட நீரிலேயும் படலாம் நல்ல நீரிலேயும் படலாம் ஆனால் இந்த பிரதிபிம்பம் என்னுடைய பிரதிபிம்பம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற நீர்நிலை தூய்மையான நீராக இருக்கிறது என்பதற்காக நான் தூய்மையாகி விட்டேன் என்றும் கலங்கிய நீராக இருக்கின்றது என்று நான் கலங்கி விட்டேன் அழுக்காகி விட்டேன் என்றும் அந்த மனிதன் கூற முடியாது இந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு ஆத்மாவோட பொருத்தி பார்க்கணும் இதையடுத்து நம்ம ஆத்மாவோட பொருத்தி பார்க்கும்போது ஆத்மாவால் பிரதிபிம்பிக்கின்ற மனம் இருக்குது இல்லையா இந்த மனம் இரட்டி வைத்து எண்ணங்களிலே நல்ல எண்ணங்களை பெற்றதினாலே தூய்மையாக மனமாக இருக்கிறது தீய எண்ணங்களை பெற்றதினாலே அது கெட்ட மனமாக இருக்கிறது அப்ப இங்க தூய்மையான மனம் தீய மனம் என்ற இரண்டு விஷயங்களும் மனதை சார்ந்து தான் இருக்கின்றதே தவிர அந்த அறிவை சார்ந்து இல்லை ஆத்மாவை சார்ந்து இல்லைங்கிற அடிப்படை உண்மையை நம்ம ரொம்ப ஆழமாக புரிந்து கொண்டோம்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த நிழல் எதுல விழுதோ அதை நம்ம பார்த்துக்கிறோம் இதுதான் இந்த நிலை அப்படிங்கிறது அது யாருக்கு தெரியும் நான் என்னுடைய நிழலை வைத்து நான் என்னுடைய நிழல் நல்ல நீரிலே விழுகிறது தீய நீரிலே விழுகிறது என்பதை நான் பார்க்கிறேன் அவ்வளவுதான் ஆனா அந்த நிழல் விழுவதினாலே நான் எந்த ஒரு பாதிப்புக்கும் உண்டாக மாட்டேன் அதே நிலையில் இங்க ஆத்மா அனைத்தையும் சாட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறது இங்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை இரண்டையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஆத்மா ஆனால் அதில் சம்பந்தப்படுவதில்லை அந்த நிலையை கொண்டோம்னா இங்க நாம செய்ய வேண்டியது என்னன்னா மனதை தான் தூய்மைப்படுத்த வேண்டும் மனதை தான் இங்கு நாம மாற்ற வேண்டும் அப்ப எப்படி மனம் மாறுவது மனம் எதிரால் சிக்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா அவரவர்கள் ஏட்டி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் புறத்திலிருந்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்மை தன்மையை அதை சரி சத்தியம் என்பதாக நம்பிக்கொண்டு அதன் பாதைகளை பயணிப்பதனால் ஏற்பட்ட அறியாமை எண்ணங்களாலே நாம் வந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்போ அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணங்கள் எல்லாம் விலகிவிடும் போது மட்டும்தான் நீக்கப்படும் போது நம் இடத்திலே அந்த தூய அறிவு சுயம்பிரகாச அறிவு பிரகாசித்துக் கொண்டிருப்பதை உணர முடியும் என்பதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய முக்கிய சாராம்சமாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப அதனால இங்க வந்து இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த ஜனனம் மரணம்ங்கிற விவகாரம் ஒரு மனிதன் பிறக்கிறான் ஒரு மனிதன் இறக்கிறான் அப்ப இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டும் இது வந்து ஒரு சுழற்சி இதுதான் புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படின்னு ஆதிசங்கர் எடுத்து சொல்றாரு இத வந்து திருவள்ளுவரும் சொல்றார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றார் அப்ப இந்த பிறவி பெருங்கடல்ங்கிறது என்ன ஒரு மிகப்பெரிய கடல் அதுல நீந்தி கடையேற தெரிந்தவன் அந்த வீடு அடைய முடியும் அந்த நீந்தி கடையேற தெரியாதவன் என்ன பண்ணுவான் அந்த சமுதிரத்திலேயே அந்த கடலிலேயே மூழ்கி இறந்து விடுகின்றான் அப்ப அது மாதிரி இங்க வந்து எத்தனையோ பிறவிகள் நம்ம எடுத்து வந்தோம் அதாவது ஒரு புல்லா பிறந்து பறவையா மிருகமா மாறி இன்றைய மனிதனாக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா அப்ப அரிதான இந்த மனித பிறவியிலே அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லக்கூடிய இந்த அரிதான மானிட பிறவியிலே மட்டும்தான் இது போன்ற விவேகத்தை அடைய முடியும் அதாவது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய விவேகத்தை அடைய முடியும் அந்த விவேகத்தின் வாயிலாக இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபட முடியும் சம்சார சாகரத்தில் விடுபட முடியும் அப்ப அதை விடுபடுதல்ங்கிறது என்ன நாம் நம்மை உணர்ந்து கொள்வது அந்த மனதிற்கு விடுதலை கொடுப்பது அதுதான் இங்க வீடு பேரு அப்படின்னு புருஷார்த்தம்னு சாஸ்திரம் பேசுது சாஸ்திரத்தினுடைய புருஷார்த்தம் என்ன ஏற்கனவே நம்ம பாடத்திட்டங்களை தத்துவபோதத்துல பார்த்தோம் அறம்பொருள் இன்பம் வீடு அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற அந்த நான்காவது நிலை இருக்கிறது இல்லையா வீடு பேறு அந்த வீடு பேருதான் இங்க பிறவா பெருநிலை அதுதான் முடிந்த முடிவு முக்தி மோட்சம் என்று சொல்லப்படுகிறது அப்ப அந்த வீடு பேருங்கிற நிலையை நோக்கி ஒவ்வொருத்தரும் போயே ஆக வேண்டும் ஏன்னா மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா அறம்பொருள் இன்பம் வீடு என்று நான்கு நெறிமுறைகளாக நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அற வாழ்க்கை தவ வாழ்க்கை வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் அறப்படி தவ வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த நேர்மையான தவ வாழ்க்கையிலே தான் இந்த பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அப்படி பொருளீட்டுகின்ற பொழுது அறத்தின் வழியிலே அற வாழ்க்கை வாழ்ந்து பொருளீட்டுகின்ற பொழுது அறம் பொருள் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் அதுதான் உண்மையான இன்பம் அந்த இன்பம் கிடைத்து விட்ட பிறகு நம்முடைய இறுதி நிலை என்ன பிறவா பெருநிலை என்கின்ற வீடு பேருதான் நமக்கு இறுதி பார்க்கப்படுகிறது இதுதான் மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறையாக பார்க்கப்படுகின்ற புருஷ அர்த்தம் சாஸ்திரம் போதிக்கிறது இது தத்துவ போதம்ங்கிற நூல்ல நம்ம பார்த்தோம் அப்ப இப்ப நம்ம ஒவ்வொரு மனிதனுமே இப்படித்தான் பயணிக்கிறோம் ஆனா இதுல இருந்து மாறுபட்டு பயணிக்கிறார்கள் இல்லையா அறம் தவறி வாழ்கின்றவர்கள் பொருளாதாரத்தை எப்படி வேணாலும் சம்பாதிப்பேன் தவறான பாதையில் கூட நான் பொருளீட்டி சுகபோகங்களை வாழுவேன் அப்படின்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அப்ப அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய மனம்தான் காரணம் ஏன்னா அவர்களுக்கு பணம் இருந்தால் எதையும் செய்து விடலாம் அதற்காக நான் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் என்பதாக ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படி வாழ வைக்கிறது ஆனால் அப்படி பணம் சம்பாதிக்கின்றவனும் இப்படி அறவழியிலே பணம் சம்பாதிக்கவனும் ஒரு இறக்கத்தான் போகிறான் அதில் என்றும் சந்தேகம் இல்லை என நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது சொல்லுவான் நீ நேர்மையா இருந்து என்ன சாதிக்க போற நீ ஒரு நாள் சாகத்தான போற நான் அயோக்கியத்தனம் பண்ணி ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கிற நானும் ஒரு நாள் சாகத்தான் போறேன் அப்போ நான் வாழ்ற வாழ்க்கையில பாரு நான் காரு பங்களா சுகபோகங்கள் பெண் சுகம் நில புலன்கள் எல்லா வாழ்க்கையும் நான் அனுபவிக்கிறேன் நான் லைஃப என்ஜாய் பண்ணிட்டு சாவறேன் நீ என்னமோ சாமியார் மாதிரி இங்க அற வழியில வாழ்ற தர்மமா வாழ்ற நேர்மையா வாழ்றன்ட்டு வாழ தெரியாம வாழ்ந்து இறந்து போற அப்ப வாழ்க்கையை நீ அனுபவிக்க தெரியாதவன் நான் தான் வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்தவன் என்பதனாக நிறைய பேர் சொல்றதையும் நம்ம கேக்குறோம் அப்ப இதுல நம்ம என்ன தோணும் நமக்கு ஐயையோ அப்ப நமக்குலையோ அவன் தான் நல்லா வாழ்றானோ நான் வந்து இப்படி நேர்மை நியாயம் அப்படின்னு பேசி வீணா போயிட்டனும் அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும் ஆனா இதெல்லாம் ஒரு மனதனுடைய விளையாட்டுத்தானே தவிர இங்க நேர்மை நியாயம் தர்மம் அப்படின்னு நம்ம வாழ்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது அவன் வந்து அக்கிரமா அநியாயம் செய்வதனால என்ன கிடைக்குதுன்னு நீங்க மனதுல விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னா இங்கு பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல இருந்து விடுதலை யார் அடைய முடியும்னா இந்த நேர்மையான வாழ்க்கை வளர்றவர்கள் தான் அடைய முடியும் ஏன்னா இங்க இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ள வந்து நமக்கு என்ன நடக்கும் ஏகப்பட்ட சிரமங்களும் தொந்தரவுகளும் இந்த பாதையில மனிதனாக நம்ம பிறகு எடுக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறக்கிறோம் இப்ப நம்ம வந்து பிறக்கிறது என்னமோ ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த பிறப்புக்கு பத்து மாதம் தாயினுடைய கர்ப்பையில நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு வெளியே சொல்ல தெரியல ஏன்னா அப்படி ஒரு கஷ்டத்தை நம்ம உள்ள பட்டிருக்கிறோம் ஏன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் அங்கு பல கழிவுகளும் பல சிக்கல்களும் நிறைந்த ஒரு இடத்துல நம்ம பிண்டமாக இருந்து அதுல வெளிப்பட்டு இங்க வெளிய வந்து இந்த உலக விவகாரங்களுக்குள்ள நம்ம ஓடுகின்ற ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாம் பணத்தை நோக்கி ஓடுது ஆனா இந்த பணம் வந்து கிடைச்சிட்டா நமக்கு எல்லாமே திருப்தி ஆயிடுமா அப்படின்னா எப்படி திருப்தி ஆகும் இப்ப பெரிய பெரிய பணக்காரர்களுடைய வாழ்க்கையெல்லாம் போய் பாருங்க திருப்தியா இருக்கிறேன் நிச்சயமா திருப்தியாக இருக்க முடியாது சரி அப்படிதான் அவன் சந்தோஷமா உயிரை விட்டானா இல்லையே அப்படியே அவனால உயிர விட முடியாது அவனும் நோய்வாய்ப்பாட்டுதான் சாகுறான் அப்போ இங்க இயற்கை என்ன செய்யுது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப இத தப்பிக்க வேண்டியவர் யாரு அப்படின்னா இது மாதிரி ஒரு விவேகத்தை அடைந்து ஆன்ம ஞானத்தை புரிந்து நான் வந்த வேலையை முடிக்கணும் போதும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல சம்சார சக்கரத்துல நான் சிக்கி சுழன்றது போதும் இனி நான் பிறக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு தேடுதல் அந்த பிறவா பெருநிலைங்கிற ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் இறக்கக்கூடாது இல்லையா அப்ப அவன் இறக்கக்கூடாதுன்னா அவன் என்ன செய்யணும் பிறக்க கூடாது அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பிறப்பு இறப்புங்கிற விஷயத்துல பிறந்தால் நிச்சயம் இறந்து ஆக வேண்டும் ஆனால் பிறக்கவே இல்லை என்றால் அவன் இறக்கவே மாட்டான் அப்ப பிறக்கவே கூடாதுங்கிற நிலையைத்தான் நம்ம செய்யணுமே தவிர பிறந்து விட்டு நான் இறக்காமல் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்காக காயக்கல்பம் பண்ணி சாப்பிட்றதோ இல்லை வந்து ரசவாதம் பண்ணி நான் உடம்ப தங்கமா மாத்திக்கிறேன் அப்படியே பல நூறு ஆண்டுகள் வாழ்றேன் அப்படின்னு சொல்றதோ நடக்கவே நடக்காது ஏன்னா இதெல்லாம் மனதனுடைய சேஷ்டைகள் தான் அப்ப இது மாதிரி புற விஷயங்கள் மூலமா இந்த பௌதீக உடலை அதாவது அழியக்கூடிய இந்த பஞ்சபூதங்களால் உண்டான உடலை தக்க வைத்துக்கொள்ள யாராலும் முடியாது எப்படிப்பட்ட உயர் ஞானியாக இருந்தாலும் அவர்களால் இந்த பஞ்சபூதங்களினால் வந்த உடலை தக்க வைத்துக்கொள்ள முடியாது அப்ப எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த உடலை ஒரு நாள் விட்டுத்தான் ஆக வேண்டும் ஆனால் இந்த உடலை விடுவதற்கு முன்பாக மரணம் என்ற ஒன்றை அடைவதற்கு முன்பாக இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக அரிய விஷயம் என்னவென்றால் பிறக்காமல் இருப்பது எப்படி பிறவா பெருநிலை என்றால் என்ன அதைத்தான் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாடம் தான் இந்த ஆத்மபோதம் பிறக்காமல் இருக்கின்ற வழியைத்தான் நான் இங்கு சொல்லப் போகின்றேன் அதுதான் மோட்சம் அந்த மோட்சத்தை அடைய ஆசைப்படுகின்ற முமுச்சுவுக்காக இந்த பாடத்திட்டம் இங்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக முதல் ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் அதை தெளிவுபடுத்துகிறார் அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம இந்த உலகத்துல விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் இல்லையா இந்த விவகாரத்தை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் பிராதிபாசிக சத்தியம் என்று மூன்று விதமான சத்திய விஷயங்களாக வைத்து பேசுது அப்ப அதுல நம்ம பாரமாத்திக சத்தியத்தை தான் நம்ம அடைய வேண்டும் இங்க வியாவகாரிக சத்தியத்திலே இந்த உலக விவகாரத்துக்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நனவு வாழ்க்கை என்பது பார்ப்பதற்கு சத்தியமாக தோன்றினாலும் நம்ம ஏற்கனவே பார்த்த பாடத்திட்டங்களின்படி கனவு வாழ்க்கைக்குள்ள போகும்போது இந்த உலகம் காணாம போயிடுது இந்த வியாபகாரிக சத்தியம் காணாமல் போய் கனவு வாழ்க்கையில வேறு ஒரு உலகத்தை படைத்துக் அந்த வாழ்க்கையை நான் வாழும்போது பெயர் பிராதிபாசிக சத்தியம் அப்ப கனவு வாழ்க்கையாகிய பிராதிபாசிக சத்தியத்திலே நான் அங்கு ஒரு உலகத்தை படைத்துக் நான் தான் அங்கு வாழுகின்றேன் அப்பொழுது எனக்கு இந்த புற உலகம் இந்த நனவு உலகம் காணாமல் போய்விடுகின்றது அங்கே ஒரு உலகத்தை நான் உண்டாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த உலகம் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டது என்றால் என்னுடைய மனதினாலேயே படைக்கப்பட்ட உலகம் அதுதான் பிராதிபாசிக சக்தி அப்ப இப்போ அதே மாதிரி என்னுடைய மனதினாலேயே உண்டாக்கப்பட்ட இந்த உலகம்தான் வியாவகாரிக சத்தியம் அப்ப இங்கு விவகாரத்துக்குள்ளே நான் ஈடுபட்டு கொண்டு வாழ்கின்ற இந்த வாழ்க்கை விவகாரத்திலே இருக்கின்ற வியாபகாரிக சத்தியமாக தெரிந்தாலும் இந்த வியாபகாரிக சத்தியம் கனவு நிலையாகிய பிராதிபாசிக சத்தியம் என்ற இரண்டு சத்தியங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சத்திய நிலை இருக்கிறது அதுதான் பாரமார்த்திக சத்தியம் அதுதான் பரமனின் நிலை பிரம்மநிலை பரமானந்த நிலை என்று வேதம் நமக்கு எடுத்து விளக்குகிறது அப்ப அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே தான் இங்கு மகான்கள் ஆதிசங்கரர் போன்ற ஞானிகள் நமக்கு இதை புரிய வைக்க முயற்சி செய்கிறார்கள் அப்ப அதுல வந்து இங்க பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதிலே முக்கியமாக அவர்கள் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன என்றால் பிறவா பெருநிலையை அடைவது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு விவகாரத்துக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது என்று இங்கு சுட்டி அப்போ அந்தல பார்க்கும்போது இங்க சாதாரணமா இறந்தவனை இந்த உலக விவகாரங்களுக்குள்ள இறந்தவனை நம்ம என்ன சொல்றோம் அவன் இறந்து விட்டான் அப்படின்னா அவர் இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த இயற்கை எழுதினார்னா என்ன அர்த்தம் அந்த இயற்கையாக அவன் மாறிவிட்டான் இந்த இயற்கை எப்படி இருக்கிறது எல்லாம் வந்து வந்து போகும் அப்படி தோன்றி மறையக்கூடிய இந்த பிரபஞ்ச நீதிகளை நம்ம பார்க்கிறோம் நேற்று இருப்பது இன்று இல்லை இன்று இருப்பது நாளை இருக்காது இந்த நீதி நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம கண் கூட இதெல்லாம் பார்க்கிறோம் அனுபவப்படுறோம் அப்ப சுற்றுமுற்று நாம் இந்த விவகாரங்களுக்குள்ள வியாபகாரிக சத்தியத்துக்குள்ள பார்த்தா இயற்கையில் என்ன நடக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து பார்ப்பவனுக்கு மட்டும்தான் இந்த உண்மை புரியும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அதாவது சுற்றியுள்ள மனிதர்கள் தன்னை போலவே விதவிதமாக எண்ணுபவர்கள் ஆதலால் அவர்கள் தங்களது செயலால் தங்கள் சுற்றத்தை மாற்றி அதை தங்களுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள முடிகிறது அதை செயற்கை என்று சொல்லி அதை சொல்வது தான் நம்மளது என்று தெரிந்து கொள்கிறோம் அப்ப இங்க ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டுக் கொண்டு தனக்கு தேவையான வாழ்க்கை சூழல்களை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அந்த செயற்கையான விஷயங்களை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் நமக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைத்துக் கொண்டு வாழ்கிறோமே தவிர ஆனால் அத்தனை விஷயங்களும் அந்த இயற்கைக்கு வேறாக இல்லை என்ற புரிதல் நம்ம இடத்துல இருந்தால் மட்டும்தான் இங்கு இயற்கையினுடைய நேதிக்குள்ள நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா இங்க எதுவுமே வெளியிருந்து நாம எடுக்க முடியாது இந்த இயற்கைக்குள்ள இருந்தே தான் எல்லாம் பெறுகிறோம் இயற்கையே தான் அனுபவிக்கிறோம் இந்த இயற்கையிலே தான் நாம் இரண்டரை கலந்து விடுகிறோம் ஆனா அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதுல நம்ம செய்யக்கூடிய விவகாரங்கள்ல நம்ம மனசு என்ன நினைக்குதுன்னா இதை நான் செய்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேங்கிற தனித்துவமான ஒரு அடையாளத்தை உண்டாக்கி கொண்டு தன்னை கர்த்தா போக்தா என்பதாக பாவித்து கொண்டு வாழ்கின்ற அந்த அஜான வாழ்க்கையிலிருந்து யார் ஒருவன் விடுபடுகின்றானோ அவன் இங்கு விவேகி என்பதாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப விவேகம் விவேகி அப்படின்ற புத்திசாலித்தனம் யாருக்கு இருக்கும்னா தன்னுடைய வாழ்க்கை சூழலை விசாரித்து பார்த்து இந்த உலகத்திலே இந்த இயற்கையோடு எப்படி நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் எந்த நிலையிலே நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறத தனக்குள்ளேயே அந்த எண்ணங்களை விசாரித்து பார்த்து அதை தெளிவுபடுத்தி கொண்டு எப்படி இந்த பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தில் அந்த வேகத்திலே இருக்கின்றவன் தான் மோட்சத்தின் மீது இச்சை உள்ள மோட்சுவாகவும் பார்க்கப்படுகிறது என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப இங்க பார்க்கும்போது எல்லா ஜீவராசிகளுமே மனிதனைப் போலவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுமே அந்த இனவிருத்திலே ஈடுபட்டு அவைகளும் தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொண்டு அவைகளும் தன்னுடைய குடும்பம் சமூகம் தேசம் உலகம் என்று விதவிதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இங்கு பொதுவாக எல்லோருமே எப்படி வாழ்கிறார்கள் என்றால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்கின்ற வாழ்க்கை முறையை நாம பார்க்க முடிகிறது அப்ப இது மாதிரி வாழ்றது அதாவது புரிதல் இல்லாமல் அப்படியே நான் கண்டதுதான் எனக்கு காட்சி நான் கொண்டதுதான் எனக்கு கோலம் என்பதாக புரிந்து வாழ்க்கை முறையிலே என்ன வித்தியாசம் அப்படின்னா மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வேறுபாடு இல்லாத நிலை அதாவது இப்ப மிருகம் வந்து பறவைகள் மிருகங்கள் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் மனம் போன போக்கிலே வாழும் ஏன்னா அதுகளுக்கெல்லாம் பகுத்தறிவு கிடையாது எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய விவேக சக்தி இல்லாததுனாலே அவைகளுடைய அறிவு பரிமாணம் மனித அறிவு பரிமாணத்தை விட குறைவாக இருப்பதினாலே அவைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது ஆனால் மனித உடலிலே மேம்பட்ட ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்த மனிதன் கூட அதே போன்ற அறியாமையிலேயே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றால் அவனுக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை உடல்தான் மனித உடல் அந்த உடல்தான் மிருக உடலை தவிர அறிவு பரிமாணத்திலே மனதின் மேம்பட்ட நிலையிலே ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஐந்தறிவு நிலையிலேயே மனிதனும் இருக்கின்றான் மிருகமும் இருக்கின்றது என்பதாக பார்க்கப்படுகிறது அப்ப இங்க இதுலதான் நம்ம மாறுபட வேண்டும் ஏன்னா இங்க மனித பிறப்பு என்பது என்னன்னா அரிதறிதான பிறப்பு மானிடராய் பிறத்தல் அரிது என்று மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள் இல்லையா அப்ப அப்படிப்பட்ட உயர் பிறப்பாகிய மனித அறிவுல இங்க நம்ம விசாரணை செய்து பார்க்க வேண்டும் அதுக்குத்தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எது நல்லது எது கெட்டது எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற இந்த விஷயங்களுக்குள்ள இந்த உரிமைகளுக்குள்ள எது நிலையானது என்பதை நம்ம விசாரித்து பார்த்து அதை நோக்கி நம்ம போகும்போது மட்டும்தான் நம்மளால இந்த மரணம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதாவது பிறவா பெருநிலை ஒன்றை அடைய வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா மோட்சம் என்றால் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் வீடு என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்வியல் நெதியினுடைய புருஷார்த்தம் என்பதாக பார்க்கப்படுகிறது அப்ப புருஷார்த்தத்துல நம்ம என்ன பண்ணுவோம் பெரும்பாலும் இந்த மூன்று நிலைகளுக்குள்ள வருவோம் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று அனுபவிப்போம் ஆனா வீடு பேருங்கிற நிலைக்குள்ள மட்டும் வரமாட்டோம் அது வராமையே மரணத்தை அடைஞ்சிடும் நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க அதாவது நேர்மையாக கூட வாழ்வார்கள் தர்ம வழியிலே பொருள் அந்த நேர்மையான வரியிலே அற வழியிலே சம்பாதித்து பொருளை ஈட்டிக் கொண்டு அதன் வழியிலே ஆனந்தமாக வாழ்ந்துவிட்டு மரணத்தை அடைகின்றவர்கள் கூட மீண்டும் இந்த பிறவி சக்கரத்திலே தான் சுத்துகின்றார்கள் அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் ஆன்மீகவாதிகள் ஆன்ம விசேகத்திலே ஈடுபடுகின்றேன்னு சொல்லிட்டு நான் தினமும் பூஜை செய்கிறேன் கோவிலுக்கு போறேன் நான் நல்லவனா இருக்கிறேன் நேர்மையா இருக்கிறேன் நியாயமா இருக்கிறேன் எல்லாம் சொல்லி கொண்டு இந்த உலகத்துல என்ன மாதிரி காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அற வழியிலே தர்ம வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனும் ஒரு நாள் மரணத்தை அடையத்தான் போகின்றான் அதே போன்ற அயோக்கியத்தனத்திலே உலகத்திலே அக்கிரமங்களை செய்து கொண்டு மற்றவர்களை குடும்பங்களை கெடுத்து தான் வாழ்ந்து கொண்டு சுயநலமாக இருக்கின்ற மனிதர்களும் மரணத்தை தான் அடைகிறான் அப்ப இந்த ரெண்டு பேரும் மரணத்தை அடைவதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இதில் யார் வந்து பிறக்க மாட்டார்கள் என்றால் ரெண்டு பேருமே பிறப்பார்கள் அப்ப இங்க ஆன்மீகவாதியும் பிறக்கத்தான் போகிறான் மீண்டும் அக்கிரமங்கள் செய்கின்றவனும் மீண்டும் பிறக்கத்தான் போகிறான் அப்ப இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து ஒரு ஆன்மீகவாதியும் நேர்மையாக வாழுகின்ற நியாயமாக வாழுகின்ற தர்ம வழியிலே வாழுகின்ற தர்மவான்களும் மீண்டும் பிறக்கத்தான் போகின்றார்கள் அக்கிரமங்களும் அநியாயங்களும் அலிச்சாட்டியங்களும் செய்து கொண்டிருக்கின்றவர்களும் மீண்டும் பிறக்கத்தான் போகிறார்கள் அப்போ இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன அப்ப நல்லவர்களும் இதே நிலை கெட்டவர்களுக்கும் இதே நிலை என்றால் இதற்கு விமோச்சனம் என்ன இதற்கு விடுதலை என்ன அப்படின்னு யார் விசாரித்து பார்க்கிறார்களோ அவர்கள் தான் இங்கு விவேகிகள் இந்த பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரிகள் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது ஏன்னா இங்கு விவேகம் வராம இந்த விசே சுகங்களிலே ஆர்வம் கொண்ட மனிதர்கள் விழித்துக் கொள்ளாமல் விடுதலை அடையவே முடியாது இதைத்தான் வல்லலார் விழித்திரு அப்படின்னு சொல்றார் என மகான்கள் வந்து விழித்திருன்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த விழிப்பு வரணும் இந்த விழிப்பு வராமல் தன்னைத்தான் தெரிந்து கொள்ள ஆர்வம் கொள்ளாமல் மனம் போன போக்கிலே மிருகம் போலவே வாழுகின்ற மனிதனும் சராசரி மனித வாழ்க்கையைத்தான் வாழ்ந்துவிட்டு மரணத்தை சம்பவிக்கிறான் ஆக அவனும் மீண்டும் பிறப்பான் இந்த மாதிரி ஆண்மனையான விஷயங்களை பற்றி எல்லாம் அக்கறை இல்லாமல் உலகத்திலே அநியாயங்களையும் அட்டுளியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றவனும் மரணத்தை சந்திப்பான் அவனும் மீண்டும் பிறப்பான் இவனும் மீண்டும் பிறப்பான் அப்போ இங்கு பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா மிக மிக முக்கியமாக விவேகம் தேவை அந்த விவேகம் வர வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே விழிப்புணர்வு தேவை விழிப்புணர்வுன்னு என்ன விழித்துக் கொள்ள வேண்டும் நான் எங்கு சிக்கி கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலே நான் தடுமாறிக்கொண்டிருக்கின்றேன் அதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது அதற்கான புரிதல் என்ன அதை யார் கற்றுக் கொடுப்பார்கள் அதற்கு சாஸ்திரம் என்ன போதிக்குது அப்படின்னெல்லாம் விசாரணை பண்ணி பார்த்து அதற்கான விஷயத்தை தேடி நாடி ஓடி வருகின்றவன் தான் இங்கு தன்னை விடுதலையாக்கி கொள்ளக்கூடிய தகுதியுடைய அதிகாரி என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது அப்போ இந்த பிறவி பயன் அதாவது இந்த மனித பிறவியில இந்த விவேகத்தை அடைவதற்கு தகுதியான உடல் எது மனித உடல் மட்டும்தான் வேற எந்த உடலும் இந்த மாதிரி விசாரணை செய்து பார்க்க முடியுமானா சாத்தியமே கிடையாது அப்ப பிரவ பெருநிலையை அடைவதற்கான விவேகத்தை கொண்ட நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவுவாதியான ஒரு மனிதன் மட்டும்தான் மரணமில்லா பெருநிலையை அடைய முடியுமே தவிர மற்ற எந்த உடல்களில் வந்த ஜீவராசிகளும் மரணமில்லா பெருநிலையை அடையவே முடியாது அதனால் தான் அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று மகான்கள் சுட்டி காட்டினார்கள் அப்ப அதை நாம் இங்க நல்ல ஆழமாக புரிந்து கொண்டு மிருகங்கள் போலவே வாழ்ந்துவிட்டு இறப்பதல்ல மனித சமுதாயம் தனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை பயன்படுத்தி விவேகத்தோடு வாழ்வதுதான் இங்கு மனித சமுதாயத்தின் மேம்பட்ட நிலை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதைத்தான் முக்கியப்படுத்தி பகவான் ஆதிசங்கரர் இந்த முதல் சுலோகத்திலேயே முனுச்சு என்ற வார்த்தையை கையாளுகின்றார் மோட்சத்தின் மீது இச்சை கொண்ட முனுச்சூக்காக இந்த நூலை நான் கூறுகின்றேன் என்று முதல் ஸ்லோகத்திலேயே ஆழமாக அதை இங்கு அறிவுறுத்துகிறார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோட்சத்தின் மீது இச்சை உள்ள மனிதன் இந்த மரணத்தை கடந்து அந்த பிறவா பெருநிலையை அடைய வேண்டும் என்றால் அதற்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கு விவேகம் தான் வழி பகுத்தறிவு தான் வழி அப்போ அந்த பகுத்தறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணமாக மனித பிறவி கிடைத்திருந்தும் அந்த மனித பிறவியின் மகத்துவத்தை அறியாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் எப்படி மகத்தான மனிதனாக மாறி பிறவி பெருங்கடலை கடக்க முடியும் பிறவா பெருநிலையை அடைய முடியும் அதை நாம சிந்தித்து பார்க்கும்போது அதற்கு அடிப்படையாக நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருவிதான் இங்கு மனம் இந்த மனம் எங்கிருந்து கிடைச்சதுன்னா அந்த அறிவின் பிரதிபிம்பம் அந்த ஆத்மாவின் பிரதிபிம்பம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பிரதிபிம்பம் பிரகாசிக்கக்கூடிய நிலைப்பாடு எதுலப்படுதுன்னு பார்க்கணும் இப்ப நான் நடந்து போகும்போது என்னுடைய நில சேற்றுல இல்ல நல்ல நீர்ல படுதா நான் பார்க்கணும் அப்ப நல்ல நீர்ல பட்டா நான் தூய்மையாகி விடனா சேற்று தண்ணியில பட்டா நான் அழுக்காகி விடுவனா அப்படிங்கிற கவலை யாருக்கு இல்ல ஆத்மாவுக்கு இல்லை அந்த அறிவுக்கு இல்லை அதாவது நிழலுக்கு வந்து ஏற்படுகின்ற இடையூறுகள் எல்லாம் அந்த உண்மையான மனிதனை பாதிப்பது அதை புரிந்து கொள்ளணும் நாம வந்து எந்த நிலையில் இருக்கோம்னா அந்த தூய் அறிவாகிய ஆன்மா நமக்கு வந்து இங்க நல்லதும் இல்லை கெட்டதும் தூய்மையும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அது நமக்கு தெரியவில்லை என்பதனாலே இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த மனிதன் தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை மறந்து நிழலை உண்மை என்று நம்பிக்கொண்டு நிழலை நிஜம் என்று நம்பிக்கொண்டு ஐயையோ என்னுடைய நிழல் சேர்த்துல நான் அழுக்க அழுகுறான் ஐயையோ என்னுடைய நிழல் வந்து நல்ல தண்ணியில் நான் குளிச்சிட்டேன் நான் தூய்மை ஆயிட்டேன்னு சொல்லி ஆனந்த கழிப்பில் கொண்டாடுறான் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் தன்னுடைய நிழலை வைத்துக் கொண்டு கொண்டாடுகின்ற மனிதனை எப்படி பார்க்கணும் முட்டாள் மனிதனாகத்தான பார்க்க முடியும் அவனுக்கு தன்னுடைய உண்மை சொருபம் இங்க இருக்கிறது தெரியாம தன்னுடைய நிழல் படுகின்ற பிரதிபிம்பம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற நிலையை பார்த்துவிட்டு அதுதான் உண்மை என்பதாக நம்பிக்கொண்டு சேற்றிலே பட்ட நிழலை பார்த்து நான் அழுக்காகி விட்டேன் என்றும் நல்ல நீரிலே பட்ட நிழலை பார்த்து நான் குளித்து விட்டேன் என்றும் நம்பி கொண்டிருப்பானே ஆனால் அவனை போன்ற மூடன் ஒருவன இந்த பூமியிலே இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது அது போல இங்கு தூய அறிவாகிய ஆன்மாவாகிய அந்த பேரறிவு பிரகாசம் பிரகாசிக்கின்ற நிலையிலே இருக்கின்ற நம்முடைய உண்மை சொரூபத்தை நாம் மறந்துவிட்டு நம்மீது ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களிலே சிக்கி இந்த உலக விவகாரங்களை உண்மை என்று நம்பிக்கொள்கின்ற மனமானது இங்கு அழுக்க அடைந்து தூய்மையை உண்டாக்கிக் கொள்கின்றது அப்ப அவன் நல்லவனாகவும் இவன் கெட்டவனாகவும் வாழ்வதற்கான வழிமுறைகள் எங்கு உண்டாக்கப்படுகிறது என்றால் அவரவர்கள் மனம் சார்ந்து உண்டாக்கப்படுகின்றது இவன் நல்லவனாக வாழ்வதனாலே அவன் கெட்டவனாக வாழ்வதனாலே இங்கு ஆன்மா பாதிக்கப்படுவதில்லை அதை நன்றாக புரிந்து ஆன்மாவிற்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது இவன் நல்லவனாக வாழ்ந்தாலும் அதனால் ஆன்மாவுக்கு ஒரு கவலையும் இல்லை அவன் கெட்டவனாக வாழ்ந்தாலும் அந்த ஆன்மாவிற்கு ஒரு கவலையும் இல்லை அப்ப இங்க என்ன நடக்கணும் உண்மையிலேயே என்ன நடக்கணும் இங்க நல்லவனோ கெட்டவனோ அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு விடுதலை என்பது எப்போது கிடைக்கும் மனமற்ற நிலையில் விடுதலை கிடைக்கும் ஏன்னா இங்க விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு கிடைக்கணும் நான் ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல சொல்லிட்டேன் அதாவது விடுதலை மோட்சம் அப்படிங்கிற விஷயம் உடலுக்கு கிடைக்கணுமானா இல்லையே உடல் ஒரு நாள் விடுதலையாக போகுது அதுதான் மரணம்னு சொல்லியாச்சு மரணத்துல இந்த உடல் கண்டிப்பாக விடுதலை ஆயிடும் எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாள் இருந்துட்டு விடுதலை ஆயி போயிடும் ஆனா எது விடுதலை ஆகாது அப்படின்னா மனசு விடுதலை ஆகாது இந்த மனசுதான் என்ன பண்ணும் உலக விவகாரங்கள் எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு அதுல நல்லது இது கெட்டது இதுன்னு பிடிச்சு வச்சுக்கிட்டு அவன் நல்ல வாழ்க்கை வாழ்றான் அவன் நல்லவன் இவன் கெட்ட வாழ்க்கை வாழ்றான் இவன் கெட்டவன் சொல்லிக்கிட்டு தன்னையும் தன்னையே எப்படி விசாரணை பண்ணிக்கோன்னா நான் நல்ல வாழ்க்கை வாழ்றேன் நான் தர்மமானா இருக்கிறேன் நான் அறவழியில வாழ்றேன் ஆன்மீக வாழ்க்கை வாழ்றேன் நான் நல்லவன் சொல்லி தன்னை தானே ஏமாத்திக்கிட்டு ஒரு நாள் என்ன ஆக போகுது மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சிக்க போகுது அயோக்கியத்தனம் பண்றவனும் பிறப்பு இறப்பு சக்கரத்துல சிக்கிக்கொண்டு மீண்டும் பிறப்பை அடைய போகிறான் அதே மாதிரி அறவழியில வாழ்கின்றவனும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சிக்கிக்கொண்டு மீண்டும் பிறப்பை அடைய போகிறான் அப்ப இப்ப நம்ம விழித்துக் கொள்ளும் போதுதான் இங்க என்ன நடக்கணும் அப்படின்னா இங்க இந்த வாழ்க்கை அறவழி வாழ்க்கையானாலும் அழுக்கான அழுச்சாட்டியமான அக்கிரமங்கள் நிறைந்த வாழ்க்கையானாலும் அது மனம் சார்ந்த வாழ்க்கை ஆனால் நானும் அந்த மனம் சார்ந்தவன் அல்ல நான் அந்த தூய அறிவு என்ற அந்த உண்மை தன்மையை உணரும் போதுதான் இங்கு இந்த இரண்டு விஷயங்களிலிருந்து நம்ம விடுபட முடியும் இங்கு விடுபட வேண்டிய விடுதலைங்கிறது மனதிற்கு எப்ப வரும்னா சமநிலையில வரும்போதுதான் விடுதலை உண்டாகும் இங்க தர்மமும் இல்லை அதர்மும் இல்லை இங்கு தர்மம்ங்கிற ஒரு விஷயமும் மனம் சார்ந்த விஷயம் அதர்மம் என்கின்ற ஒரு விஷயமும் மனம் சார்ந்த விஷயம் அப்போ நான் தர்மவானாக இருக்கிறேன் நான் நல்லவன் என்று தன்னை சொல்லிக்கொள்பவனும் விடுதலை அடைய மாட்டான் நான் அயோக்கியன் அக்கிரமங்கள் செய்கின்றேன் அதர்ம வழியிலே வாழ்கின்றேன் என்று சொல்பவனும் விடுதலை அடைய மாட்டான் யார் விடுதலை அடைவார்கள் என்றால் இங்கு தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை தான் அந்த தூய அறிவு ஆன்மா என்பதை உணர்கின்ற உத்தமர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பிறவி சக்கரத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள் அவர்கள் அந்த வீடு பேறு என்கின்ற இறுதி நிலையாகிய அவர்கள் மட்டும்தான் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் அப்படி பிறக்காதவர்கள் இனி இறக்க மாட்டார்கள் அப்ப இறப்பு என்பது யாருக்கு இல்லை என்றால் அந்த மோட்சத்தை அடைந்த முமுச்சு எப்பொழுது அந்த நிலையை அடைகிறானோ அப்பொழுது இருந்து அவன் இனி பிறக்க மாட்டான் அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்ப பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு விடுகின்றான் அப்ப அதற்கு இங்க நமக்கு என்ன கருவின்னா இந்த மனசுதான் கருவி அப்ப இந்த மனதை தான் நம்ம இங்க தூய்மைப்படுத்தணும் எங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்கிறோம் எந்தெந்த விவகாரத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய அஜானங்கள் எப்படியெல்லாம் புகுத்தப்பட்டிருக்கிறது எது நல்லது எது கெட்டதுன்னு மனசு பிடிக்குது அதுல எதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல புரிதலும் ஒரு தெளிவும் நமக்கு வரும் அப்ப இந்த மன தூய்மைங்கிறது எந்த அடிப்படையில் நம்ம இடத்துல அடைந்திருக்கிறது அப்படின்னா இந்த உடலை சார்ந்தும் அமைந்திருக்கிறது அத திருவள்ளுவரும் சொல்றாரு இல்லையா உடல் தூய்மை நீராள் அமையும் மன தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு திருக்குறளும் சொல்லுது அப்ப அதையெல்லாம் நம்ம எடுத்து இங்க ஆராய்ச்சி பண்ணும்போது இங்க உடல் தூய்மை நீரால் அமைவது எப்படின்னா நம்ம மேல குளிச்சுக்கிட்டோம்னா அங்க மாடம்புல இருக்கிற ஆனா மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு எப்ப போகும் அது நம்ம இடத்துல உண்மைத்தன்மை இருக்கும் போதுதான் போகும் நம்ம வந்து புறத்துல ஒண்ணு செஞ்சுக்கிட்டு உள்ள ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லையில வாழ்க்கை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க வெளியே ஒரு மாதிரி இருப்பாங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அந்த வாழ்க்கை வாழ்றவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்காது ஏன்னா அவர்கள் வந்து வெளியே வேடதாரிகளாக பார்ப்பவர்களுக்கு நல்லவர்களாக காட்சிப்படுவார்கள் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நிறைய அயோக்கியத்தனம் அக்கிரமங்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய இரண்டாவது முகம் அது ஆனா வெளியே தெரியாது வெளிய மட்டும் பார்க்கும் போது இவர மாதிரி ஒரு மகானை பார்க்க முடியாது இவர மாதிரி ஒரு நல்லவரை பார்க்க முடியாது என்பதாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நடித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனா உள்ள சுத்தமாக இருக்க மாட்டார்கள் மனதளவிலே தூய்மையாக இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்றும் விடுதலையாக முடியாது ஏன்னா அவர்கள் வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அதாவது உடலிலே வந்து உடைகளை மாற்றிக்கொள்வதாலோ வேடங்களை பூட்டி இது மாதிரி நல்லவர்கள் போல காட்டிக்கொள்வதாலோ ஒரு மனிதன் ஆன்மீகவாதியாக மாறிவிட முடியாது அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து ஆன்மாவை அறிந்து ஆத்ம ஞானத்தை முடியாது அவர்களெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்கின்ற அஜ்ஞானிகள் அறியாமை உள்ளவர்கள் என்றுதான் இங்க சாஸ்திரம் சுட்டி அப்ப நமக்கு இங்க என்னன்னா நம்முடைய மன ரொம்ப ரொம்ப முக்கியம் மன தூய்மைதான் இங்க முக்கிய பிரதானமாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது அப்ப மன தூய்மைக்கு என்ன நமக்கு தேவைன்னா நல்ல எண்ணங்கள் தேவை நல்ல எண்ணங்கள் தான் நமக்கு முக்கியமா தேவை எழுகின்ற எண்ணங்களை நம்ம விசாரணை செய்து பார்த்து எதுல நம்ம விடுபட வேண்டும் எது நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு பார்க்கும் போது இது போன்ற விவேகத்தை கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு நம்ம இடத்துல உண்டாகி இந்த பாதையிலே நம்ம பயணிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய எண்ணத்திலே மாற்றங்கள் எழுந்திருக்கும் அந்த மாற்றங்கள்னால் என்ன நிகழும் என்றால் நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட ஏகப்பட்ட அறியாமை எண்ணங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அந்த அறியாம எண்ணங்கள் எல்லாம் நீங்கிவிடும்போது நம்ம இடத்துல என்ன நடக்கும் உண்மையான புரிதலும் நல்ல தெளிவும் ஒரு ஞானமும் நம்ம இடத்திலே உண்டாகும் அந்த நிலை தான் நமக்கு வந்து மனதின் உயர்பரிமாண நிலை என்பதாக பார்க்கப்படுகிறது அதுதான் மனித அறிவின் மேம்பட்ட நிலை ஆறாம் அறிவு பரிமாணத்திலே பகுத்தறிவுவாதியாக பிறந்த மனிதனுடைய உயரிய பரிமாணம் என்று பார்த்தால் தன்னை தானறிந்து தன்மயமாகின்ற அந்த உயிரியின் நிலைத்தான் இங்கு மனித பிறவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக பார்க்கப்படுகிறது உண்டாக வேண்டும் அதற்கு உடல் தூய்மை எப்படி முக்கியமோ அது போல மன தூய்மையும் மிக மிக முக்கியம் அப்ப அந்த மன தூய்மையை அடைவதற்கான வழிமுறைகள் தான் சாஸ்திரம் என்ன சொல்றது ஆரம்பத்திலேயே கர்மகாண்டம்ங்கிற ஒரு வழியில பூஜைகள் ஜபதபங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவன் மனதை பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தி அவனை நல்வழிக்கு கொண்டு வருது ஆனால் அவன் அதிலேயே மாற்றிக்கொண்டு அதையே வந்து தொழிலாக மாற்றிக்கொண்டு வியாபாரமாக செய்து கொண்டு விவேகம் இல்லாமல் மீண்டும் விவகாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மனிதன் எப்படி பிறப்பிற அடைவான் அவன் மீண்டும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலே சிக்கிக்கொண்டுதான் இருப்பான் அப்ப ஆன்மீகங்கிற விஷயத்துக்குள்ள இன்னைக்கு வர்றவங்க நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா அந்த ஆன்மீகத்தையும் கூட வியாபாரமாக மாற்றிக்கொள்ளத்தான் வருகிறார்கள் உர வாழ்க்கையில பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எப்படி ஒரு தொழிலை செய்கிறார்களோ வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல ஆன்மீக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்ற பெரும்பாலானவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே போனால் எப்படி காசு பண்ண முடியும் இதில் அவர்கிட்ட என்ன ப்ரொடக்ஷன் பண்ணி விற்று அவங்க மூலமாக கலெக்ஷன் பார்க்க முடியும் அதற்கு நம்ம எப்படிப்பட்ட கூட்டம் சேர்த்தலாம் அதில் நமக்கு பெரிய ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும் அப்போ நம்ம டர்ன் ரைஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஐம்பது பேர் இருந்தால் நம்மளுடைய ப்ரொடக்ஷனை விற்கிறதுக்கு உண்டான பெரிய ஒரு சர்க்கிள் கிடைக்குமே ஐநூறு பேர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்டாக பொருள் விற்கலாமே அப்படிங்கிற மென்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் இன்றைக்கு ஆன்மீகங்கிற விஷயத்துக்குள்ள போகுதே தவிர தன்னை அறிந்து தன்மயமாக வேண்டும் நான் வந்த வேலையை முடிக்க வேண்டும் இந்த பிறவி சக்கரத்தை கடக்க வேண்டும் இந்த சூழலில் இருந்து விடுபட வேண்டும் பிறவா பெருநிலை பெற வேண்டும் என்ற உண்மையான தேடுதல் உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் பெரும்பாலானவர்களுக்கு இல்லவே இல்லை ஆனால் அப்படி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இங்கு முமுக்சு என்பதாகவும் இங்கே முதல் சுலோகத்திலே பகவான் ஆதிசங்கர் சுட்டிக்காட்டுகிறார் எனக்கு முமுச்சுன்ன உடனே ஏதோ இந்த பாடத்தை படிக்க வந்துட்டாது ஆசை உள்ளவன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த வேதாந்த பாடத்துக்குள்ள வந்தவுடனே நான் இந்த மோட்சத்தை தெரிந்து கொள்ள வந்துவிட்டேன் மோட்சத்தின் மீது இச்சை உள்ளவன் நான் ஆசை உள்ளவன் நான் ஆகவே நான் முமு்சு என்று பிரகடப்படுத்திக் அவர்களை இங்கு மூச்சு என்று சாஸ்திரத்திலே சொல்ல வரவில்லை இங்கு ஆதிசங்கரரும் அப்படி சொல்லவில்லை ஆதிசங்கருடைய முதல் ஸ்லோகத்தை மீண்டும் சொல்றிகி சீன பாபானாம் வீதராக தபோபிகி தவம் செய்தவர்கள் சீன பாபானாம் பாவங்களை செய்வதிலிருந்து விடுபட்டவர்கள் சாந்தானாம் அமைதி மனதை கொண்டவர்கள் வீதராகினாம் அதாவது பற்றற்ற நிலைக்கு வந்தவர்கள் உலக விவகாரங்களில் இருக்கின்ற சுகபோகங்களிலிருந்து பற்றற்ற நிலைக்கு வந்தவர்கள் யாரு அவர்கள்தான் இங்கு முமூட்சு அவர்கள்தான் மோட்சத்தை அடைவதற்கு தகுதியானவர்கள் அப்படிப்பட்ட முகூநாம் பேக்ஷியோ அந்த அபேட்சம் என்ற நிலை அதாவது இது உயர்ந்தது அது தாழ்ந்தது இது சரி இது தவறு என்ற அந்த இருமைகளிலிருந்து விடுபட விரும்புகின்ற அந்த பேதமற்ற நிலையிலே வருகின்ற மோட்சத்தின் மீது ஆசை உள்ள முமுட்சுவுக்குத்தான் அயமாத்ம போதோ வித்தியது நானே அந்த அறிவு நானே அந்த ஆன்மா நானே அந்த ஆத்மா என்பதை சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை இங்கு நான் ஆத்ம போதம் என்ற நூலிலே சொல்லப் போகின்றேன் அப்படின்னு தான் இங்க சொல்றார் அப்ப முமுக்சு என்பவன் என்ன எப்படி இருக்கணும் பல்வேறு தவங்களை செய்தவனாகவும் பல பாவங்கள் செய்வதை தவிர்த்தவனாகவும் மனதிலே அமைதி அடைந்தவனாகவும் உலக சுகங்களிலே விவகாரங்களிலே ஆசை இல்லாதவனாகவும் இந்த பிறப்பு இறப்பு என்ற சம்சார சக்கரத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புபவனாகவும் யார் இருக்கின்றானோ அவனைத்தான் முமுக்சு என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட முமுச்சுவுக்குத்தான் இந்த ஆத்ம போதமும் இங்கு சொல்லப்படுகிறது என்று இந்த முதல் ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகிறார் அதனால நம்ம உடனே இந்த முமுக்சுன்னா மோச்சு ஆசை வச்சு நான் இந்த கிளாஸ்க்கு வந்துட்டேன் அதனால நான் முமு்சு அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடாது இத்தனை விஷயங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்க தான் முமுக்சு அப்ப அதனால இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்ற வார்த்தையை ஆழமா விசாரித்து பார்த்தா தவ வாழ்க்கை வேண்டும் இப்ப தவ நான் ஏற்கனவே கடந்த பாடங்கள் எடுக்கும்போது சொல்லிட்டேன் தவ என்ன உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு சொல்லிட்டேன் உற்ற நோய் நோன்றால் உயிருக்கு உருகன் செய்யாமனா என்ன இந்த உற்ற நோய்னா என்ன நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன நோய் இருக்குது இந்த பிறப்பு இறப்புங்கிற மரணம் தான் நமக்கு வந்து ஒரு நோய் மிகப்பெரிய நோய் கூடவே இருக்கிற நோய் இப்ப நமக்கு வந்து காய்ச்சல் வர்றது ஒரு பிரச்சனை வர்றதெல்லாம் நோய் இல்லை அந்த நோயெல்லாம் வந்து போற நோய் காய்ச்சல் அப்போதைக்கு வரும் அந்த நோய் போயிடும் ஆனா எப்பொழுதுமே நம்ம உடத்திலேயே ஒட்டி நம்ம கூடவே இருக்கின்ற ஒரு நோய் என்ன அப்படின்னா இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்திலே மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து வாழுகின்ற நோய் இருக்கு இல்லையா அதுதான் நம் இடத்திலே உள்ள நோய் குற்ற நோய் அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆர்வம் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை மற்ற உயிரினங்களுக்கு தேவையற்ற சங்கடங்களை தொந்தரவுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு சொல்லிட்டார் அதுதான் இங்க தவத்திற்கான உருவம் தவத்திற்கான வடிவம் என்பதாக யார் சொல்றார் திருவள்ளுவர் சொல்றார் திருக்குறள் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உரு அப்ப ஒரு உயிர்க்கு உருகன் செய்யக்கூடாது தொந்தரவு செய்யக்கூடாதுன்னா நம்ம எப்படி வாழணும் எல்லா உயிர்களையும் நேசித்து வாழணும் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படி இருக்கிற நம்ம எப்படி உணவு முறையில் இருக்கணும் சைவமா இருக்கணும் ஆனா நாம என்ன பண்றோம் ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு முட்டையை நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்றோம் டெய்லி வந்து முட்டையை போட்டு ஆம்லெட் போட்டு நல்லா வக்கனையா சாப்பிட்டுக்கிட்டு என்னென்ன கிடைக்குதோ அடிச்சு போடுப்போம் ஆட்டை போடு இன்னைக்கு நாளைக்கு கோடியை போடு அப்புறம் இந்த மீன் எடுத்துட்டு வந்து வருத்துக்கூடு அப்படின்ட்டு நல்லா விவகாரத்துல உலகத்துல எதை எதை வதைக்கணுமோ அத்தனையை வதைச்சி எப்படியெல்லாம் சாப்பிட முடியுமோ அப்படிலாம் சாப்பிட்டு உடலை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த உடலை வளர்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் திருவள்ளுவரே சொல்றாரு தன் ஊன் வளர்க்க பிறிது ஊன் உண்பானை எங் நணம் ஆளும் அருள் திருவள்ளுவரே தான் சொல்றாரு தன் ஊன் வளர்க்க தன்னுடைய ஊன்னா தன்னுடைய உடம்பு தன்னுடைய சதை பிண்டங்களை வளர்ப்பதற்காக பிரிது ஊன் உண்பானை இன்னொரு சதையை தீங்குறான் இல்லையா அப்படிப்பட்ட மனிதனுக்கு எப்படி அருள் உண்டாகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் திருவள்ளுவர் தான் சொல்றாரு தன் ஊன் வளர்க்க பிரிது ஊன் உண்பானை எங் ஆளும் அருள் அப்படின்ட்டார் அப்போ இங்க நம்ம வந்து மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்றதுதான் இங்க தவ வாழ்க்கை முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தினுடைய முதல் படி இங்க சைவமா வாழ்றது சைவம்னா என்ன உடனே சைவ சமயத்துக்கு போயிடக்கூடாது சாப்பாட்டுல நமக்கு படைக்கப்பட்ட ஜீவராசிகளில மனதளவுல மேம்படாத தாவரங்களை சாப்பிடுவதுதான் சைவம் அதுவும் உயிர் ஆனா அதனால பாதிக்கப்படாது மனசு அது சைவ உணவு ஆனா மற்ற ஜீவராசிகள் இருக்குல்ல புது பூச்சியிலிருந்து மனிதன் வரைக்கும் நீங்க எதை சாப்பிட்டாலும் அது எல்லாத்துக்கும் மனம் மேம்பட்டு இருக்கிறதுனால அதற்கு ஆசை பாசங்கள் இருக்கிறதுனால மனோபாவங்கள் இங்க சூட்சமா நம்மளை வந்து தாக்கும் அப்ப அந்த தாக்கம் என்ன பண்ணும் நம்மளுடைய மனதை கெடுக்கும் அப்ப இந்த உணவு முறை நம்ம என்ன பண்ணும்னா கீழ்நிலைக்கு கொண்டு போகும் அப்ப நல்ல உணவு உண்பவன் தான் இங்க யோகியாக மாற முடியும் அவன் மட்டும் இந்த மாதிரி ஆத்ம ஞான பாதையில நிலைக்கு வர முடியும் மற்றவர்கள்லாம் யாரா மாற முடியும்னா போகியாகவும் ரோகியாகவும் மாற முடிய மூன்று வார்த்தை இருக்கு யோகி என்றால் அந்த இணைதல் அந்த ஆத்மாவோடு தன்னை இணைத்துக் கொள்கின்ற வாழ்க்கை யோக அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருத வார்த்தைக்கு பொருள் தமிழ்ல என்ன அப்படின்னா இணைதல் அப்படின்ற பொருள் அப்ப நம்ம எதோடு இணைகிறோம் இந்த மனதை வந்து அறிவோடு இணைச்சிடும் இனிமேல் மனங்கிறது ஒண்ணு இல்லை அறிவு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அறிவாக மாறி நிற்கின்ற நிலை தான் யோகம் போகம்னா என்ன இந்த உலக விவகாரத்துக்குள்ள கிடைக்கிறதெல்லாம் அனுபவிச்சு ஆனந்தமா வாழ்றது போகம் அப்படிப்பட்ட போக வாழ்க்கை வாழ்கின்றவன் கடைசியில என்னவா மாறுறான் ரோகியா மாறுவா ரோகின்னா என்ன நோய் வாய்ப்பட்டு பலவிதமான தொந்தரவுகளுக்கு உட்பட்டு இந்த உடம்ப விடுவான் ரோகம்னா நோய் வருவது எல்லா நோயும் வந்துடும் கேன்சர் வந்துடும் புற்றுநோய் வந்துடும் பலவிதமான அதாவது டிபி வந்துடும் இந்த மாதிரி நோய்கள் வந்து ஏகப்பட்டது உடம்புக்குள்ள வந்து அவனை சின்ன பின்ன படுத்தி மரணத்தை கொண்டு வந்து சேர்த்தோம் அப்ப ஏன் நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தா எல்லாம் உணவு முறைதான் காரணம் இப்ப இன்றைய மனிதர்களுக்கு இவ்வளவு நோய் ஏன் வருதுன்னா உணவு கலாச்சாரம் மாறிவிட்டதுனாலதான் இப்படிப்பட்ட நோய்கள்ல நம்ம சிக்கி சீரழியறோம் விழித்துக் கொள்ளணும் இதுதான் இங்க விவேகம் விவேகம்னா என்னன்னா விழிப்புணர்வுன்னு அர்த்தம் அப்ப இந்த விழிப்புணர்வு நம்ம இடத்துல வர வேண்டும் என்றால் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை நன்மை தீமைகளை பகுத்து எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து அப்படி செய்கின்ற காரியங்களிலே எது நித்தியம் எது அனித்தியம் என்று புரிந்து அப்படிப்பட்ட தவ வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகின்ற உண்மையான சாதகனைத்தான் இங்க முனுக்காகத்தான் இந்த பாடத்திட்டம் அவனுக்காகத்தான் இந்த நூல் என்பதாக இங்கு முதல் ஸ்லோகத்திலேயே பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார் அடுத்தது இன்னும் இரண்டாவது ஸ்லோகத்திலே இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுவார் இது மாதிரி ஒரு அறுபத்தி ஸ்லோகங்கள் இருக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம ரொம்ப தெளிவுபடுத்தி நல்ல ஒரு புரிதல்குள்ள வரணும் அதுதான் இங்க விசாரம் இப்ப இந்த விசாரம்னா என்ன விவேகத்தை அடைவதற்கான ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லலாம் நாம் வந்து ஒரு தெளிவுக்கு வருவதற்கான ஒரு விசாரணையை மேற்கொள்கிறோம் அந்த விசாரணை நாம தனிப்பட்ட முறையில மேற்கொண்டா நமக்கு புரியாது என்பதற்காக பகவான் ஆதிசங்கரே நமக்கு துணை புரிகிறார் அவருடைய நூல்களிலே ஆத்ம என்ற நூலிலே ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி அதை நமக்கு புரிய வைத்து நம்முடைய அறியாமையை நீக்கி நாம் அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம் என்பதை காட்டி கொடுக்க போகிறார் அதுதான் இந்த நூலினுடைய முக்கிய விஷயம் அப்ப இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த பாடத்திட்டத்துல என்ன புரிந்து முதல் சுலோகத்துல மோட்சத்தின் மீது இச்சை உள்ள முன்னூச்சுக்காகத்தான் இந்த நூல் சொல்லப்படுகிறது ஆனா அந்த முன்னூச்சு தகுதி எப்படி இருக்கணும்னா அவன் தவ வாழ்க்கை வாழ்பவனாகவும் பாவங்களிலிருந்து விடுபட்டவனாகவும் நல்ல ஒரு புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் அப்புறம் என்ன சொல்றாரு மேற்கொண்டு மனத்தில் அமைதி அடைந்தவனாகவும் உலக விசய சுகங்களிலே ஆசை இல்லாதவனாகவும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடவனாகவும் இருக்க வேண்டும் அவன்தான் முமுக்சு என்பதாக இந்த முதல் ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகிறார் அப்படிப்பட்ட முமுக்சுவுக்குத்தான் இந்த ஆத்ம இங்கு சொல்லப்படுகிறது என்பதாக கூறி இந்த முதல் ஸ்லோகத்திலே நிறைவு செய்கின்றார் அப்ப நாளைக்கு நாம் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தத்சத்